வணக்கம் லட்டினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனத்தை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதற்கு ஏற்பதான் நாம் மகிழ்ச்சியை இருப்போம் ஆம் நமது மனத்தை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதற்கு ஏற்பதான் நாம் மகிழ்ச்சியை இருப்போம் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன் நன்றி வணக்கம்